வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி நானூற்றி இரண்டாவது மார்ச் 25, ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் பதினோராம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பிரச்சாரம் நிறைவு பெறும் அன்று மாலை ஆறு மணி வரை பிரச்சாரம் செய்யலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருபத்தி மூன்றாயிரம் தேர்தல் சுவர் விளம்பரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூடுதல் வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை அதிமுக கட்சி வெளியிட்டுள்ளது திருப்பூரில் காங்கேய இன கால்நடைகளுக்கான கண்காட்சி நடைபெற்று வருகிறது அருகே பெட்ரோல் பங்க் கண்ணாடியை உடைத்து ஒன்றரை லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது கோவையில் கமலஹாசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதிமய்ய கட்சியின் கலந்தாய்வுக் கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது அனுமதி பெறாமல் இக்கூட்டம் நடத்தப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக படக்கும் படையினர் தெரிவித்தனர் சிங்கள கடற்படையினரின் அத்துமீறலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என திரு ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் ம்மு கா இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் தளம் அளிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் கத்வா மாவட்டத்தில் உள்ள ஜங்லோட் ராணுவ முகாமில் சமையலுக்காக கேஸ் சிலிண்டர்களை கொண்டு சென்றபோது ஒரு சிலிண்டர் எதிர்பாராத வெடித்த விபத்தில் டார்ஜிலிங் பகுதியைச் சேர்ந்த நாயக் தீபக் டுவாங் என்ற ராணுவ வீரர் பரிதாபமாக உயிரிழந்தார் இ சிகரெட்டுகளுக்கு நிரந்தர தடை விதிக்க கோரி பிரதமர் மோடிக்கு ஆயிரம் மருத்துவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறுவை சிகிச்சை அரங்கில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீயை அணிக்கும் பகுதியில் தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டன கடும் வெய்யின் காரணமாக காலை ஆறு மணிக்கு பள்ளிகளை திறக்க ஒடிசா மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது ஜெர்மனியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் கீழ் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொசாம்பிக் நாட்டில் இடாய் புயல் பணிகளில் இந்திய கடற்படை ஈடுபட்டுள்ளது இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்திருப்பதாக மொசாம்பிக் அரசாங்கம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் இரு ஹிந்து சிறுமிகளை கடத்தி கட்டாய திருமணம் செய்த சம்பவத்தில் விசாரணைக்கு அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் உத்தரவிட்டுள்ளார் இந்தோனேஷியா நாட்டில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் அந்நாட்டு மக்கள் வீதியில் ஆள் நார்வேயில் இயந்திர கோளாறு காரணமாக புயலில் சிக்கிக் கொண்ட சொகுசு கப்பலில் இருந்து ஆயிரத்தி முன்னூறு பயணிகளை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரிட்டனில் வாழும் ஆசியாவின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் இந்துஜா குடும்பத்துக்கு முதலிடம் கிடைத்துள்ளது வணிகச் செய்திகள் வரி செலுத்துபவர்கள் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் பான் கார்டு ஆதார் எண் இணைப்பை செய்ய வேண்டும் என வருமான வரித்துறை கூறியுள்ளது அந்நிய செலாவணி விதிமீறல் நடவடிக்கைகளுக்காக இங்கிலாந்துக்கு தப்பியோடிய தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமாக பெங்களூருவில் உள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்திய வாடிக்கையாளர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த கார் மகேந்திரா எக்ஸ் யூ ஏராளமான சிறப்பு நிரம்பிய இந்த கார் கடந்த பதினான்காம் தேதி விற்பனைக்கு வந்துள்ளது விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தான் அணியுடனான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றது ஐ பி எல் போட்டிகளில் நேற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ஐ போட்டிகளின் முதல் நாள் அன்று பிசிசிஐ சார்பில் இருபது கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது தமிழர்களின் அன்பாலும் ஆசியாலும் கண் கலங்கினேன் என ஹர்பஜன் சிங் உருக்கமாக ி இளையராஜா தனது வாழ்க்கையை சுயசரிதமாக எழுத உள்ளார் அறுபத்தி நான்காவது பேர் விருது வழங்கும் விழா மும்பையில் கோலாகலமாக நடந்தது இந்தி சினிமா படங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த விருது நிகழ்ச்சியில் ஹிந்தி முன்னணி நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் இத்துடன் நண்டினியின் இன்றைய சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்